அவர்கள் அலிஹங் அவர்கள் அழைக்கும் வரை நபி சலாஹு அலஹிசல்லம் அவர்கள் வரவில்லை பிறகு வந்து உங்களை தவிர இப்போமியில் உள்ளவர்களில் வேறு எவரும் இந்த தொழுகைக்காக காத்துக்கொண்டிருக்கவில்லை என அன்றைய தினத்தில் மதீனாவைத் தவிர வேறு எங்கும் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கவில்லை செம்மேகம் மறைந்தது முதல் இரவில் மூன்று பாகத்தில் முந்தைய பகுதி முடியும் வரை இஷா தொழ்பவர்களாக இருந்தனர்